ம்ரிச்சி விராுத்தொத்தயனம்ே நிதிசன வேதத்தில் வை ஸ்ரத்தை வைக்க வேண்டும் என்பது முதல் கருத்து இரண்டாவது அதில் கூறியிருக்கின்ற கர்மங்களை செய்ய வேண்டும் என்பது கருத்து மூன்றாவது கருத்து இவ்வுலக இன்பங்களில் உள்ள நிலையாமையை உணர்வது என்பது மூன்றாவது கருத்து நிலையாமையை உணர்ந்த பின்னும் அந்த உணர்வை அந்த அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துவதற்காக கர்மயோகம் செய்ய வேண்டும் மேலும் மனதை நன்கு குவிப்பதற்காக சகுண பிரம்ம உபாசனையும் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் அதற்கு பிறகு மனதை பக்குவப்படுத்தி கொண்ட பிறகு அதாவது விருப்பு வெறுப்பையும் மன ஒருமுகப்பா விருப்பு வெறுப்பை நீக்கி மன ஒருமுகப்பாட்டை பெற்று ஒரு மனிதன் தன்னுடைய குருவை நாடி சாஸ்திர முறைப்படி அவருக்கு சேவைகள் புரிந்து அவரிடமிருந்து மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும் ஸ்ரவணம் பண்ணணும்னு சொன்னோம் ஸ்ரவணம்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்தபடியாக மனநம் பண்ணணும்னு சொன்னோம் அஜான நிவர்த்திக்காக சிரவணமும் சம்சய நிவிற்காக மனநமும் விபரீத பாவனா நிவர்த்திக்காக நிதித்யாசனமும் சொன்னோம் அதே நிதித்தியாசனம் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானத்தை திருடப்படுத்திக் கொள்வதற்காக நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் நிதித்தியாசனம் ஏதேனும் புது மாதிரியான ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக அல்ல நிதித்தியாசனம் ஞானம் பெறுவதற்காகவும் அல்ல நிதித்யாசனம் முக்தி பெறுவதற்காகவும் அல்ல நிதித்தியாசனம் என்பது வேதாந்த கருத்துக்களை ஆழ்ந்து மனதிலே எண்ணுகின்ற தியானமாகும் ஆகையினால வேதாந்த கருத்துக்களை நினைக்கிறது தான் நிதித்தியாசனம் இதனுடைய பிரயோஜனம் ஞான நிஷ்டையே தவிர வேற ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா முக்தியை அடையறது இல்லைங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சுட்டு இருக்கும் அதனால மோக்ஷத்தை அடையிறது எதுனால ஏன்னா மோக் அடையப்பட வேண்டியது இல்லை அது என்னுடைய ஸ்வரூபம்ங்கிற ஞானம் தான் சிரவணத்திலே கிடைச்சிருக்கு அகம் நித்திய முக்தகாங்கிறது ஞானமே நான் யாண்டும் விடுபட்டவன்கிற ஞ ஞானம்தான் சிரவணமே கொடுத்துருக்கு ஆகையினால ஸ்ரவணத்தினாலதான் ஞானம் வந்தது ஸ்ரவணத்தினாலேயே மோக் பத்தின ஞானமும் கிடைச்சாச்சு அதில் முக்தி அடையணுங்கிற அவசியம் அதுல இல்லை அந்த அந்த எல்லாம் இல்லை ஏதேனும் அனுபவங்கள் வரலாம் எப்படி கண்ணை திறந்துகிட்டு இருந்தா உலக அனுபவங்கள் ஏற்படுறதோ அதே மாதிரி கண்ணை மூடினாலும் எத்தனையோ அனுபவங்கள் வரும் அதனால் கண்ணை மூடி வர்ற அனுபவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அது எப்பேற்பட்ட தெய்வீக அனுபவங்களாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் அனைத்தும் புறப்பொருளை சார்ந்தது அது அனித்தியமானது எனவே அந்த அனுபவங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது கண்ணை துறந்தால் ஒரு விதமான அனுபவம் கண்ணை மூடி தியானம் பண்ணினா மற்றொரு விதமான அனுபவம் இந்த அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது ஆகையினால ஏதேனும் அனுபவம் வருதுன்னு சொன்னால் அனுபவம் ஆழாளுக்கு மாறும் ஆத்மா ஆளாளுக்கு மாறாது ஒரு ஆளுக்கு இருக்கிற அனுபவம் இன்னொரு ஆளுக்கு இருக்காது ஒருத்தருக்கு தியானம் பண்ணுற போது வர்ற அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது அதனால தான் சில பெரியவங்க சொல்கிற போது அனுபவத்தை பற்றிலாம் சொல்கிற போது ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இருக்கக்கூடிய ஆத்மா அது எல்லாருக்கும் ஒரே அனுபவமாக தான் இருக்கு நான் இருக்கிறேன் என்பது அது நிச்சய அனுபவ சித்தம் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்ல நூதனமான அனுபவங்கள் எதுவும் வந்தால் அது தியானத்துக்கு இடைஞ்சலே தவிர அது தியானத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது என்று சொல்லக்கூடாது ஆகையினால நமக்கு வேண்டியது ஞான நிஷ்டதான் அந்த அதனால தான் அவர் சொன்னார் ஸ்தாம்னே நிதித்தியாசனம் அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்தாம்னே ஸ்தாம்னே நினைத்தோம் ஞானத்தில் நிலச்சிருக்கிறதுக்காக எந்த ஒரு விறத்தியை திரும்ப திரும்ப நினைச்சோமான அந்த விற்த்தி திருடமாகுமோ ஆகினால விற்த்தியை திருடப்படுத்துறது தான் நிதித்தியாசனத்தில் வேலையே தவிர புது புது அனுபவங்களுக்காகவோ ஞானத்துக்காகவோ முக்திக்காகவோ ஆத்ம தரிசனம் எல்லாம் கிடையாது அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன தரிசனம் ஆத்மாதான் எல்லாத்தையும் தரிசிக்கிறது ஆத்மாவை எப்படி தரிசிக்க முடியும் ஆத்மாவை ஆத்மாதான் அனைத்தையும் தரிசிக்கிறது அப்புறம் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்னா சுவாமிஜி நான் எப்படி இந்த உடம்பை ஃபீல் பண்ணுறேனோ உணர்றேனோ அது மாதிரி ஆத்மாவை உணரணும் சுவாமிஜி அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் நீ உடலை உணர்றதே ஆத்மாவான் ஆத்மா இல்லைன்னா நீ உடம்பையே உணர முடியாது ஆக நீ முதல்ல உன்னை உணர்ந்துதான் உடலை உணர்றையே தவிர உன்னை உணராம உடலை உணர முடியாது ஆக அது மாத்திரம் இல்ல உடல் உன்னை உணர முடியாது தனியா உடல் உன்னை நீ உணர முடியாது உன்னை வந்து உணர்ற மாதிரி உணரணும்னு நினைச்சே அதுக்கே உடம்பு வேணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உணர்வை உணர்வதற்கு உடலும் மனமும் தேவை உணர்வாக இருப்பதற்கு உடலும் மனமும் தேவையில்லை ஆகையினால நிறைய நிலம் கஷ்டப்பட்டு நான் வந்து இப்ப எப்படி இந்த நான் இருக்கேன் அதே மாதிரி நான் ஆத்மா நித்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு என்ன நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணுறதுனால தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அதை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு எதை ஆத்மாவை ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் உணரணும்னு சொன்னால் அது அனுபவிக்கப்படும் பொருளாயிடும் அனுபவிக்கப்படும் பொருளாச்சுன்னு சொன்னால் அனுபவிக்கிறவன் யாருன்னு பழைய கேள்வி வரும் அனுபவிப்பவனே எப்படி அனுபவிக்க முடியும் ஒரு நானும் அனுபவிக்க முடியாது ஆகையினால ஆத்மானுபவங்கிற வார்த்தையே தகராறு இருக்கு ஆத்மானுவம் ஆன்மானும் பெற்றவர் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறோம் ஆன்ம அனுபவம் பெற்றவர் அல்ல அனுபவமாக இருக்கின்ற எல்லோருக்கும் யாண்டும் அனுபவமாக இருக்கின்ற ஆன்மாவை புரிந்து கொண்டவர் அவ்வளவுதான் ஆன்மாவை புரிந்து கொண்டவர் தெரிந்து கொண்டவர் தான் சொல்லணுமே தவிர வேற வார்த்தையை பயன்படுத்தின வேதாந்தத்துக்கு விரோதமாகும் இதை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு ஜங்கள் பெரும்பாலான ஜனங்கள் ஆத்மா அனுபவத்தை பெற வேண்டும் என்று இயங்குகிறார்கள் பிரம்மானுபவம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆத்மானுபவம் பிரம்மானுபவம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சொல்ல போனால் ஆத்மாவையும் பிரம்மத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அனுபவிக்கப்படுவது எதுவும் அனாத்மாவில்தான் சேருமே தவிர அனுபவிப்பவனே ஆத்மா அனுபவிப்பவனை அனுபவிக்க முடியாது அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவித்தால் அவன் அனுபவிக்கப்படும் பொருளானால் அந்த அனுபவிக்கப்படுகின்ற ஆத்மாவை அனுபவிப்பவன் யார் என்கின்ற கேள்வி எழுவே என்ன புரிகிறது ஒரு அனு அனுப தியானம் இல்லை ஆத்மா அனுபவமாக நித் ஆத்மா எப்பொழுதும் அபரோக்ஷ அனுபவமாக இருக்கக்கூடியது அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய விஷயத்தைத்தான் உபனிஷத் பேசுகிறது அந்த உபனிஷத் சொல்ற ஞானம் அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஜானம் அதனால சாஸ்திரம் படிக்கிற போதே அபரோக்ஷானந்தான் வருது அந்த அபரோக்ஷானத்தை திருடப்படுத்துறதுக்கு தான் நிதித்தியாசனமே தவிர அபரோக்ஷானம் பிரிபந்தத்தோட கூடியிருந்ததுன்னு சொன்ன அந்த பிரதிபந்த நிவர்த்திக்காக நிதித்தியாசனம் பண்றோம் ஆக பிரதிபந்த சகித அபரோக்ஷான அபரோக்ஷானம் பிரதிபந்தத்தோட கூடியிருக்கு அதாவது சந்தேகத்தோட கூடி விபரீத பாவனைங்கிற பிரதிபந்தத்தோட கூடியிருக்கு ஆ விபரீத பாவனைங்கிற பிரதிபந்தத்தை நீக்கிறதுக்குத்தான் தியானமே தவிர வேறு எதற்காகவும் தியானம் இல்லை நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை ஆழ்ந்து எண்ணுவதுதான் வேதாந்த தியான நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது உபாசனையில் சகுண பிரம்ம தியானம் நிதித்தியாசனத்தில் நிர்குண பிரம்ம தியானம் சகுண பிரம்மத்தை புறப்பொருளாக நாம் தியானிக்க முடியும் நிர்குண பிரம்மத்தை புறப்பொருளாக தியானிக்க முடியாது ஏனென்றால் நிர்குண பிரம்மம் வேறு நான் வேறு அல்ல நிர்குணம் பிரம்ம நிர்குணம் ஆத்மா ஒன்னன் திசேம் நிர்குணமான பிரம்மனும் நிர்குணமான ஆத்மாவும் ஒன்று கட்டாக மகாகாஷவத் கட்டாகாச மகாகாசத்தை போல கடாகாசம் மகாகாசும் வேற வேறையா ஒன்னா ஒன்னன் திசேம் தெரியும் ரெண்டும் ஒண்ணுதான் அதே மாதிரி பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுதான் அப்படி புரிஞ்சுக்கிறதான் இது தியாசனம் ஆகையினால நிர்குண பிரம்மத்தை நான் தியானம் அறுவ கடவுளை தியானம் பண்றேன்னா அறுவ கடவுளை புறப்பொருளாக்க முடியாது அருவக் கடவுள் வேற நான் வேற கிடையாது அகமேவ நிர்குணம் பிரம்ம அஸ்மி சகுணம் பிரம்மன்னு சொன்னா நான் சகுணம் பிரம்மன் இல்லை நான் சகுண ஜீவனை தவிர சகுணம் பிரம்மன் நான் இல்லை ஆனா நிர்குணம் பிரம்மன்னு சொல்ற போது நான் நிற்குணம் அந்த நிர்குணம் பிரம்மன் நான் தான் நிர்குண ஆத்மா நிர்குண பிரம்மன் ஒண்ணுதான் சகுண ஜீவன் சகுண ஈஸ்வரன் அல்ல உபாதியில தான் வேற்றுமையை தவிர உபஹிதத்தில் வேற்றுமை இல்லை உபாதி ஆகாசம் உபகிதம் உபகிதம் உபஹித பேதா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற வேற்றுமை உபாதி வேற்றுமை உண்மையில் ஒற்றுமை உபஹிதத்துல ரெண்டும் உண்மை ஆக உபாதி உபஹிதம் உபஹித திருஷ்டியா அபேதா உபாதி திருஷ்டியா பேதா உபாதி திருஷ்டியில தான் தவிர உபஹித திருஷ்டியில பேதம் இல்லை புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் நிதித்தியாசம் நிதித்தியாசனம் பண்றது எல்லாம் என்னோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது அடைகிறது தான் இதனுடைய லட்சியமே தவிர வேற ஒரு லட்சியம் கிடையாது அக்ஞானியும் ஆத்மஸ்வரூபம்தான் ஞானியும் ஆத்மஸ்வரூபந்தான் ஆனா ஞானிக்கு நான் ஆத்மஸ்வரூபங்கிற ஞானம் இருக்கு அஜ்ஞானிக்கு ஆத்மஸ்வரூபம் இந்த தேக வத்திரிகமான பிரம்மாத்மஸ்வரூபங்கிற ஜானம் இல்லை அஜ்ஞானிக்கு தெரியலேன்னு சொன்னாலும் அஜ்ஞானி தேக வத்திரிக்தமான தேக வத்திரிக பிரம்மாத்ம ஸ்வரூபந்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அஜ்ஞானி அதை புரிஞ்சுக்கல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அஜ்ஞானியும் பிரம்மன் தான் ஜானியும் பிரம்மன் தான் நான் பிரம்மன் தெரியும் அஜ்ஞானிக்கு நான் பிரம்மம்னு தெரியாது அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நிதித்தியாசனம் பண்ணி கிரமசஹா அப முறையா பண்ணணும்னு சொல்ற முறையா விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அதனால என்ன சமாதி நிலையா சமாதி நிலைய அர்த்தம் சமாதியின் இருப்பிடமாக சமாதியின் இருப்பிடம்னா இந்த இடத்துல சமாதி நிலையான்னு சொன்னா ஸ்தித பிரஜான்னு அர்த்தம் சமாதி நிலையானு சொன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து முத்ய அந்த முத்திரையை வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறது இப்படி இந்த சின் முத்திரையை வச்சுன்னு ஒரு மூலையில இப்படியே உக்காந்துக்கிட்டு சமாதி நிலையகான்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சமாதி நிலையான்னு சொன்னா சமாதியின் சமாதியின் இருப்பிடமாக அப்படின்னு நான் அர்த்தம் அவனுக்கு எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கான் அவனுக்கு வந்து என்ன பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் அவன் வந்து ஜாகிரதையா இருக்கான் என்ன ஜாக்கிரதையா இருக்கான் நான் பிரம்மன் விவகாரம்னீரத்துக்கு தான் பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தையும் ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவும் ஏழு எட்டுன்னு நினைக்கிறேன் பஷ்யன் ஷின்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அப்படின்ற ஸ்லோகம் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்னேத்த தத்துவ வித்து அந்த சொல்லியிருக்கு இல்லையா அங்கே சொல்லியிருக்கிற தத்துவ வித்தும் இங்கே சொல்லியிருக்கிற சமாதி நிலையானு ஒன்று நல்ல சமாதி விட இருந்துட்டு துருவாம் சாந்திம் பிராப்புன்தூ நிலைத்த அமைதியை பெறட்டும் துருவாம் சாந்தின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் நிலைத்த அமைதி சாந்தின்னு அர்த்தம் பிராப்பினோத்துன்னா என்ன அர்த்தம் அடையட்டும்னு அர்த்தம் என்னென்னா இந்த போராட்டம் ஓஞ்சி போச்சு நிம்மதியை தேடணும் நிம்மதியை தேடணும் எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு இந்த நிம்மதியை தேடணுங்கிற அந்த எண்ணமே நீக்கிடுச்சு சாஸ்திரம் நீ ஆனந்த ஸ்வரூபம் நீ ஆனந்தத்தை அடையறத்துக்காக ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டான்னு சொன்னதுனால அந்த எண்ணம் மனசுல உறுதியானதுனால அமைதியை தேடுறத விட்டதே அமைதி தான் அமைதியை அடைய வேண்டும்ங்கிற எண்ணத்தை விட்டதே அமைதி தான் ஆனா அமைதியை என்ன சும்மா விட்டுடலை அமைதியின் அமைதியின் சொரூபம் என்னங்கிறத புரிஞ்சுன்னு விட்டுருக்கான் சும்மா விட்டுடலான்னு விடலை விட முடியாது அமைதினா என்னன்னு தெரியாம அமைதியை தேடணுங்கிற எண்ணத்தையும் விட்டுவிடுறேன்னு சொல்ல முடியாது நானே அமைதியின் ஸ்வரூபம் சாந்த ஸ்வரூபம் அகம் சாந்தகா அகம் த்ருவ சாந்தகா அப்படிங்கிற அந்த ஞானமே அவனுக்கு மனசில் இருக்கிற துக்கத்தையெல்லாம் நீக்கிறது அவன் நிலைத்த சாந்தியை பிராப்னோத்து பிராப்பினோத்துன்னா அடையட்டும் அந்த மனசில் இருக்கிற போராட்டம் எல்லாம் ஓயட்டும்ங்கிறார் அந்த தேடுதல் தேடுகின்ற போராட்டம் அதாவது முக்தி அடைய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை இது முடித்து வைக்கிறது என்ன தியானமே என்ன தியானம்னா எனக்கு பந்தமே ஒரு தோற்றம் என்று சொல்லும் பொழுது முக்தியை முக்தியை மெய் என்று எப்படி சொல்ல முடியும் பந்தமும் ஒரு தோற்றமே முக்தியும் ஒரு தோற்றமே உண்மையில் நான் பந்தப்படவும் இல்லை நான் முக்தி அடைய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை நான் மோட்சத்தை மோட்சத்தை அடைய வேண்டியதில்லை ஏனென்றால் நான் பந்தப்படவே இல்லை பந்தப்பட்டால்தானே பந்தத்திலிருந்து மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டாகும் பந்தத்தையே நீக்கிவிட்ட பிறகு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்கே வரப்போகிறது ஆகினால காரண நாசே காரிய நாசகான்னு சொன்ன மாதிரி ஹேத்து நாச ஹேத்துவே இல்லையே பந்தம் இருந்தா தானே முக்திக்கு முயற்சி பண்ணணும் சாஸ்திரமும் பந்தமே ஒரு தோற்றம்னு சொன்ன உடனே பந்தத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் தோற்றம் தானே அப்படி அது உயர்ந்த தியானம் இந்த தியானம் பண்ணின உடனே என்ன வருதுன்னா பரமசாந்தி துருவாம் சாந்தி இந்த சாந்தியை நான் ஃபீல் பண்ணுறான் இந்த ஞானத்தினால் சாந்தி ஞானம் என்ன சொல்கிறது ஒன்றும் தேடா சும்மா இரு தான் அப்படி இந்த சொன்னத்தினாலயே அவனுக்கு மனசு ரொம்ப சாந்தி அது தான் சாந்தி வருது புரியலன்னா சாந்தி வராது அதில் இந்த புரிஞ்சதுனால மனசில் ஒரு திருப்தி இருக்குது சாந்தி இருக்குது பிராப்பினத்துங்கிறார் அடையட்டுங்கிறார் இதெல்லாம் பண்ணணுங்கிறார் இதெல்லாம் சட்டம் முதல்ல சிரவணம் பண்ணு அப்புறம் மனநம் பண்ணு அப்புறம் நிதி பண்ணு அப்புறம் ஸ்தித பிரஜனா இரு ஸ்தித பிரஜனா இருந்து நிலச்ச சாந்தி அடைவாயாக பிராப்பினோ தூ இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்கிற இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கு பிருகதாரண்ய கோப நிஷத்திர யாஜ்யவல்க்கிய மகர்ஷி மைத்ரேயிக்கு தன்னுடைய மனைவியான மைத்ரேய்க்கு உபதேசம் பண்ணுறார் எப்படி சொல்கிறார்னா அரே ஏ அடியே அப்படிங்கிறார் அரே ஆத்மாவா திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா ஏ பெண்ணே ஆத்மாவானது ஆத்மாவை நீ வந்து ஆத்மாவை நீ காண வேண்டும் ஆத்மாவை நீ காண வேண்டும் என்றால் அதற்கு ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ண வேண்டும் திர்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவயா தவிய பிரத்யம் போட்டாலே டூ அர்த்தம் செய்யணும் அர்த்தம் நீ அதை பண்ணணும் அர்த்தம் சிரவணம் பண்ணணும் மனநம் பண்ணணும் நிதித்தியாசனம் பண்ணணும் இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தின் வாயிலாக நீ அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவயாபிஷத்து அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆசிரியர் எழுதுகிறார் ஏன்னா எல்லா உபனிஷத்துகளையும் மனசில் வச்சிக்கிட்டு இருக்கார் அவர் அந்த உபனிஷத்தை எல்லாம் மனசில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் த்ருவாம் சாந்தியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதோட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓவர் ஆக்சுவலாக டெக்ஸ்ட்டு ஓவர்னு சொல்லணும் ஆஸ்தி கர்மாச்சார யுதா நிராஷா நிராஷ நிராஷா அப்புறம் வந்து கர்ம யோகா உபாசனா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் ஓவர் சாதனைகள் ஆன்மீக வாழ்க்கையில செய்ய வேண்டிய சாதனைகள் ஓவர் கிருத்தியதா வந்தாச்சு தன்னுடைய முன்னேற்றத்துக்காக செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்து விட்ட நிறைவு உள்ளத்திலே தோன்றுவதால் அதுக்கு ஏதாவது ஒண்ணு அடையணும்னா தானே செய்யணும் அதனால சாஸ்திரத்துல சொல்லி கர்மங்களை ஒழுக்க ஒழுங்கா பண்ணியாச்சு செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டா என்ன மனசுல தோணும் செய்யறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை உலக வாழ்க்கையிலையாவது செய்யறதுக்கு இனிமேல் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில செய்ய வேண்டிய சாதனைகளை செய்து முடித்து விட்டால் இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு கைவல்லிய நவனி இதன் சொல்லுகிறது செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கு கைவல்ய நவனிதன் அதனால இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல கிருத கிருத்தியத்தான்னு பேர் செய்ய வேண்டியதை செய்து விட்டான் நிறைவு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ ஒரு குடும்பஸ்தான் என்ன சொல்கிறான் நான் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் முடிஞ்ச உடனே என்ன என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றி விட்டேன் என் கடமைகளை நான் செய்து விட்டேன்னு ஓரளவுக்கு திருப்தி அடைகிறான் ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் ஒருத்தர் திருப்தி அடைகிறான்னா அந்த மோட்சம்னா என்னங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக மனசில் ஸ்திரமான உடனே அவனுக்கும் இதே மாதிரி என்னோடைய நான் செய்ய வேண்டிய ஆன்மீக சாதனைகளை அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்துவிட்ட நிறைவிலே இருக்கிறேன் திருப்தி ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வந்து ஜாப் பண்ற மாதிரி இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் இது அப்படி இல்லை செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு முடிஞ்சது ரொம்ப பரமா திருப்தி ஆனா இந்த அடுத்த ஸ்லோகத்தில் இவர் என்ன பண்றார் கொஞ்சம் யோக சாஸ்திரத்தை இணைக்கிறார் இந்த யோகசாஸ்திரத்தை இணைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வித்யாரண்ய சுவாமிகளுக்கு முன்னால் இருந்தே தொடங்கிடுச்சு பிரம்மசூத்திரத்தில் ஆதிசங்கரர் யோகசாஸ்திரத்தை கண்டனம் பண்ணியிருக்கிறார் யோகசாஸ்திரம் ஆத்மா பல என்று சொல்லுகிறது யோகசாஸ்திரம் இந்த உலகம் சத்தியம் என்று சொல்லுகிறது யோகசாஸ்திரம் ஈஸ்வரன் தனியா ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறு என்று தான் சொல்லுகிறது இப்படி பல கருத்துக்கள் முரண்படுகின்ற காரணத்தால் ஆதிசங்கரர் பதஞ்சலி மகர்ஷி எழுதியிருக்கிற யோகசாஸ்திரத்தை மோட்சத்திற்கு காரணமாக முடியாது என்று பிரம்மசூத்திரத்திலே நன்றாகவே நிராகரணம் பண்ணி இருக்கிறார் ஆனால் யோகசாஸ்திரமானது மனதை பண்படுத்துகின்ற வழிகளுள் மிகச்சிறந்த ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது யோகசாஸ்திரத்துக்கு சில ஆதாரங்கள் வேதங்களில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் எஜுர்வேதத்தில் நாலாம் காண்டத்தில் ஒரு மந்திரம் இருக்கு சாதாரணமாக இந்த மந்திரங்கள்லாம் வச்சுன்னு சொல்கிறது ரொம்ப சிரமம் அந்த மந்திரங்கள் யுஞ்ச தேமன உதயுஞ்ச தே மந்திரம் யுஞ்ச தேமன உதயுஞ்ச தே தியா விப்ராப்ரஸ்ய ப்ரகதோ விஷிதா ரொம்ப அழகாக வேத வந்து மோக்ஷம் கொடுக்காதுன்னு சொல்கிறோமே தவிர ஆனால் யோக சாஸ்திரத்தை மாதிரி மனசை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் சொல்ல முடியாது ஆனால் யோகசாஸ்திரம் இல்லாமலும் மனசை சுத்தம் பண்ண முடியும் யோக சாஸ்திரத்தை ஒருத்தன் வந்து பதஞ்சலியோட யோகசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாமே இருந்தா கூட மோக்த்துக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் நிறைய பேர் பிராக்டிக்கலா நிறைய பிராபலத்தை பார்க்கறாங்க என்னதான் சாஸ்திரம் படித்தாரு என்னதான் நன்றாக விளங்கி கொண்டாலும் அந்த மனசுல இருக்க மனசு வந்து சில சமயம் படாத பாடு படுத்தத்தான் செய்கிறது அப்போ அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது ஏதாவது ஒரு தியானம் பண்ணி ரிலேட்டிவா அந்த ரிலேட்டிவா இருக்கிற டிஸ்டர்பன்ஸை நீக்கணும் தான் முயற்சி பண்றாங்க விஷயம் புரிஞ்சிருக்கு அதாவது அப்சல்யூட் சாந்தி அடைய முடியாதுங்கிற ஞானம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் கூட மனசில் வந்து இந்த வாசனைகள் குறையறதே இல்லை அப்படி வாசனைகள் குறையாதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு சாதனையை சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுதான் சமாதி அபியாசம் ஆக்சுவலாக இது வந்து இப்போ இவர் சொல்ற இந்த எட்டாவது ஸ்லோகம் ஸ்ங்கேரி பரம்பரையில் இருக்கிறதுனால இவர் அப்படியே லைட்டாக அதை கொண்டு வந்துருக்கார் ஸ்ருங்கேரியில் என்ன காரணமோ தெரியாது யோக சாஸ்திரத்தை இணைச்சிருக்காங்க வித்யாரண்யரை பஞ்சதசியில் கொண்டு வந்துட்டார் ஆகையினால் இது வந்து அகாடமிக் விஷயம் இது வந்து அகாடமிக் மேட்டர் விஷயம் நம்ம சாஸ்திரதபத்தின விஷயம் ஆனால் வந்து நிறைய பேர் நேர பிரத்யக்ஷமாக பார்க்குறாங்க நான் நிறைய நிதித்தியாசனம் பண்ணினேன் நிதித்தியாசனம் பண்ணி எனக்கு இன்னும் சரியாகலை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து நிதித்தியாசனம் சரியாக பண்ணினால் ஞான நிஷ்ட வருமே தவிர அது ஒன்றும் வரலேன்னு சொல்கிறதில் நியாய மேல பண்ணாலே சரியாக பண்ணேன்னு அர்த்தம் அதுதான் உண்மை அதனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா இந்த அடுத்த ஸ்லோகம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நாம் வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் பூர்ணமாக ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் வந்து மறுக்கிறது இல்லை ஆனால் இது ஆப்ஷன் இது கட்டாயம் பண்ணித்தானுன்னு அவசியம் உபாசனம் என்ன பண்ணலாம் விரும்பாட்டா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதனால இந்த அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் राम ய विलये முதித் परे பரமி பிரம்மஜான நிஷ்டை உடையவனாக இருந்தாலும் பிரம்மோபி பிரம்மஜோபின் தெரிந்திருக்கிறவனுக்கு பிரம்மஜன் பேர் பிரம்மஜோபி நிர்குண பிரம்மஜோபின்னு அர்த்தம் நிர்குண பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட சகா வாசன மனோநாச கிரமாத்து விதாய்ஷயம் என்கின்ற சாதனையையும் மனோநாசம் என்கிற சாதனையையும் முறையாக பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் வாசனாட்சயம்னா என்ன அர்த்தம் நம்மிடத்தில் ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு வாசனைகள் சொல்லப்படுகிறது அது வந்து எத்தனையோ பிறவிகள் பதிஞ்சிருக்கு அதுதான் சில சமயம் உபாயம் சொல் இந்த வாசனை அழிக்கிறது அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் வாசனைகள் போன பிறகு மனசு இருக்கும் அதுல நல்ல எண்ணங்கள் எல்லாம் கூட இருக்கலாம் ஆனா மனசையும் அழிக்கணும் அழிக்கணும் அதை முறையாக பண்ணணுமா முதல்ல வாசனைகளை எல்லாம் நீக்கணுமா வாசனைகளை அழிக்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல தீய வாசனைகளை அழிக்கிறது தீய வாசனைகளை அழித்து என்ன பண்ணுறது நல்ல வாசனைகளில் இருக்கும் நல்ல வாசனையோட கூடிய மனசையும் அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோன்னா மனசையே பொய்னு சொன்னதுக்கு பிறகு மனசை அழிக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணணும்னு கேட்குறோம் மனசே பொ சொல்லியாச்சு மனசே பொய்யு சொன்னதுக்கு பிறகு மனசை அழிக்கணும்னு ஏன் முயற்சிக்கணும்னு கேக்குறோம் அது மாத்திரமல்ல மனசை அழிக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது இந்த மனோநாசம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையிலேயே மீனிங் கிடையாது ஏன்னு சொல்றேன் மனோநாசம்ங்கிறது ஞானிக்கு ஏற்படும் சொன்னா பிராரப்த கர்ம பலனை அனுபவிப்பான் என்கின்ற கருத்துக்கு விரோதம் வரும் ஞானிக்கு மனசு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு ஞானத்தை பெற்றாலும் வினைப்பயன்களை எல்லாரும் அனுபவிச்சுத்தான்னு சொல்லியிருக்கு வினைப்பயன்களை அனுபவிக்கணும்னா அதுக்கு மனசு வேணும் மனசு இல்லாம வினைப்பயன்களை அனுபவிக்க முடியாது அது மாத்திரம் இல்லை ஞான உறுதியான உடனே மனசு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எந்த சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லிக் கொடுக்கணும்னா மனசு வேணுமா வேண்டாமா குரு சிஷ்ய சம்பிரதாயமே இல்லாமல் போயிடும் பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க முடியாது நம்பர் ஒன் குரு சிஷிய சம்பிரதாயம் இருக்காது நம்பர் டூ நம்பர் த்ரீ ஜீவன் முக்திங்கிறதே பாசிபிள் இல்லை ஜீவன் முக்திங்கிறதே கிடையாமல் போயிடும் ஆகையினால மனோநாசம் என்ன கௌடபாதர் கூட சொல்ற அமனீ பாவகா ஒரு வார்த்தை அமனீபாவகா மனமற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க அது தினமும் நமக்கு தூக்கத்திலே இருக்கு நமக்கு மனசு இல்லைன்னா தூக்கம் மனசு வேண்டான்னா தூங்கினாலே போறோம் ஆனா மனம் முழுக்க இல்லாம போகணும்னு நாம முயற்சி பண் நினைக்கிறது சரி வராது நாம வந்து துன்பத்தை எதிர்கொள்ளணும் தான் விரும்புகிறோம் மனசை அழிக்கணும்னு நினைக்கிறது அதனால மனோநாசத்துக்கு வேதாந்தத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா தீய எண்ணங்களை மனதில் அழிக்கிறது தான் மனோநாசம்னு சொல்லுவோம் ராகத்வேஷத்தை நீக்கிறது தான் மனோநாசம்னு சொல்லுவோம் இது மேலெழுந்த வாரியாக சொல்லப்படுகின்ற மனோநாசத்தை விளக்கம் மேலெழுந்த வாரியாக சொல்லப்படுகின்ற மனோநாச சப்தத்திற்கு விளக்கம் ஆழமான விளக்கம் என்னவென்றால் மனதை பொய் என்று தெரிந்து கொள்ளுவதே மனோநாசமாகும் மனதை பொய்யென்று தெரிந்து கொள்ளுவதே மனோநாசமாகும் இப்படி போடலாம் சம்ஸ்கிருதத்தில் போட்டால் இப்படி போடலாம் ராகத்வேஷ நாசகா ஏவ நம்பர் ஒன் அசா மனோநாச அஜானநாசம் தான் மனோநாசம் மூணாவது மனசா மித்யாத்வய மனோநாச மனதினுடைய மித்தியாத்தன்மையை புரிந்து கொள்ளுவதுதான் மனோநாசம் ராகத்வேஷ நாசானநாச மித்வய இன்னும் சொல்ல போன மனது நம்முடைய படைப்பன்று இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய படைப்பை யாரும் அழிக்க முடியாது இறைவனுடைய படைப்பை யாரும் அழிக்க முடியாது அந்த படைப்பில் நாம வச்சிருக்கிற அபிமானத்தை தான் நீக்க முடியுமே தவிர படைப்பையே நீக்க முடியாது ஈஸ்வர சிருஷ்டி மனசு அந்த மனசு நான் நினைக்கிறதா ஏன் சிருஷ்டி ஆகையினால மனோநாசம் இன்னொரு நியாயம் சொல்றேன் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது நியாயம் சொல்றாங்க ஒரு கோட்பாடு அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்கு இப்போ அண்டம் உலகம் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு நல்லாவா இருக்க போகிறது பரிபூர்ணமாக இருக்க போகிறது இல்லை நாம தூங்கினாலும் உலகம் இருந்திருந்தாலும் இருக்கு இருந்து இருக்கு அதே மாதிரி நம்ம தூங்குற போதும் மனசு ஒடுங்கிருக்கு மனசு லயமாகவே தவிர மனசு நாசமாக ஆகையினால இந்த பிரளய காலத்தில் கூட இந்த ஜகத்து ஒடிஞ்சி தான் இருக்குமே தவிர பிரய காலத்தில் உலகம் கூட நாசமாக காலத்தில் மகா பிரளய சிருஷ்டியில பிரளயம் இந்த பிரபஞ்சத்தில் பிரளயம் வரும்போது இந்த பிரளயம்னாலே அர்த்தம் நன்றாக ஒடுங்கிறது நாசமே கிடையாது ஆக பிரபஞ்சத்துக்கும் நாசம் இல்லை இந்த மனசுக்கும் நாசம் இல்லை ஆனால் பிரபஞ்ச மனசையும் பிரபஞ்சத்தையும் மித்யா என்று புரிந்து ஆகையினால மித்யான்னு புரிஞ்சுக்கிறத தவிர வேற வழி இல்லை இப்போ மித்யான் என்ன அர்த்தம்னு கேள்வி வரும் மித்யா சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமோ எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் விளங்குவோ அது மித்யா பொருள் அனுபவே சத்தியம் ஞானே அசத்தியம் அனுபவத்துக்கு சத்தியமாகவும் அறிவுக்கு அசத்தியமாகவும் எந்த ஒரு பொருள் இருக்குமோ அந்த பொருள் மித்யா சப்தத்தால் விவகரிக்கப்படும் மித்யா சப்தத்தினால் அது அழைப்போம் அதனால்தான் பிரம்ம சத்தியம் ஜெகத்து அசத்தியம்னு சொல்லலை பிரம்மசத்தியம் ஜெகத்து மித்யான்னு சொன்னோம் மித்யா சப்தத்துக்கும் அசத்திய சப்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு க அறிவினால் அழிக்கப்படுமோ அது மித்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் மித்யானா பொய் நினைச்சுக்கிறாங்க பொய்யில் எது அனுபவத்துக்கு மெய்யாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்குமோ அப்படிப்பட்ட பொருள் தான் மித்தியாவை தவிர முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்ல முடியாது அதில் முழுக்க முழுக்க பொய்னா அது துச்சம் சமஸ்கிருதத்தில் துச்சம்னு பேர் அதாவது முயல் கொம்பு ஒன்று கிடையவே கிடையாது முயல் கொம்புன்னு ஒன்று கிடையாது ஆகாச தாமரை ஒன்று இல்லை அதுதான் அத்தியந்த அசத்து ஆனா இந்த மனசு இருக்க அனுபவத்துக்கு உண்மை அறிவு பூர்வமா சிந்திச்சு பார்த்தா பொய் நம்முடைய மனசு உலகம் அனுபவத்துல உண்மையா இருக்கு சூரிய உதயம் அஸ்தமனம் மித்யா எப்படின்னா அறிவுனால சொல்றோம் சூரிய உதய அஸ்தமனம் மித்யா சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்கு பூமி சுத்துறதுங்கிறதா சத்தியம் ஆனா அனுபவத்துக்கு உதயாஸ்தமனம் தெரிகிறது அறிவுக்கு உதயாஸ்தமனம் இல்லை என்று தெரிகிறது அனுபவத்துக்கு உதயாஸ்தமனமும் அறிவுக்கு உதயாஸ்தமனம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த உதயாஸ்தமனம் மித்யா என்று சொல்லப்படுகிறது ஆகினால மனசு மித்யா உண்மை கிடையாது அதுக்காக வேண்டி என்ன பண்ற இந்த வாசனாட்சயம் இருக்கேன் ஆனால் இதை வந்து நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணி இந்த சாதனம் வேண்டான்னு சொல்ல முடியும் ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு மைண்டில் ப்ராப்ளம் இருக்குது என்ன தான் படித்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப இருக்குது அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு அதை முயற்சி அவங்களுக்கு வந்து மனசை சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனசில் சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்க தான் இருக்கும் மனசை மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டா சாதனை பண்ணணுங்கிற எண்ணம் வராது மனசை உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னமோ சாதனை பண்ணணும் என்னமோ சாதனை பண்ணணும் அப்பத்தான் மனசு சரியாகும் மனசு சரியாகும்னா சாகிற வரைக்கும் பண்ணாலும் சரி வராது அது குறையுமே தவிர மனசை அழியவே அழியாது அதனால அதுக்கு என்ன பண்றது வாசனாட்சயம் அது மாத்திரம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதே தப்பாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை உண்டு உண்மையு நம்பி நம்பி நம்பி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை பொய் நெஞ்சின்னு பேசாமல் இருக்க வேண்டிதானே யோக சாஸ்திரக்காரர்களுக்கு மனசு சத்தியம் வேதாந்த சாஸ்திரக்காரர்களுக்கு மனசு மித்யா அதனால தான் அதை அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றது ஆனால் இந்த இவர் வந்து வேதாந்த யோகி இந்த ஆசிரியர் கந்த கர்த்தா இருக்காரே இவர் வேதாந்த யோகியா இருக்கார் ஆனால் இது தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அதனால் வந்து அதுக்குன்னு ப்ரா அதை அதுக்குன்னு சில மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணினாத்தான் எனக்கு நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் தாராளமாக அந்த சாதனைகளை பண்ணலாம் தப்பு கிடையாது அதனால் இவர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் கிரமாத்து விதாய நான் வந்து அகம்பிரம்மின்னு பண்ணணுன்னா நினைக்கிறேன் சுவாமி ஆனால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக உட்காடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் அந்த வாசனைகள் விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாசனைகள் எழும்பும் இடம் மனம் அதை அழிக்கிறதுன்னு சொன்ன அதனாலதான் கைவல் என்ன வனிதம் மனோநாசம் ஸ்வரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகைப்படும் பிரிச்சதுநாசம் அரூபநாசம் ஸ்வரூபநாசம் எதனால உண்டாகும் ஞானத்தினால உண்டாகும் எதனால உண்டாகும் விதேயமுக்தியில உண்டாகும் செத்து தான் போகும்டர் ஞானி செத்து போனாதான் மனசு அரூபநாசம் கைவல்ய நவநீதம் நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தை தெளிவா சொல்றது மனோநாசம் இருவகைத்துவரூபநாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகையா ஸ்வரூபநாசம் ஞானத்தால் உண்டாகும் அரூபநாசம் மரணத்தின் போது உண்டாகும் அஜானிக்கு அரூபநாசம் வராது மனோநாசம் பழைய படி பரமா இவனுக்கு ஞானிக்கு அது போயிடும் அப்படின்னு கைவல்ல நவநீதமும் பிரித்து சொல்லியிருக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேறு ஏதாவது கான்டெக்டில் இதை டிஸ்கஸ் பண்ணலாம் விசாரம் பண்ணலாம் அதான் மனோநாசம்ங்கிறது வேதாந்த சாஸ்திரத்தை அக்சப்ட் பண்ணிக்கல அந்த மனசு பெரிய பாரமாக இருக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு இந்த நிதித்தியாசனம் ஒன்றே போகும் ஆனாலும் பர்டிகுலராக அந்த வாசனையை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதை ஒரு ஒருத்தருடைய பிரச்சனை அதுக்காக சில சாஸ்திரங்கள் இந்த யோக சாஸ்திரத்தை சரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்கோம் அதனால அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அனிஷம் அதை நிறுத்திட்டு அதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணணுமா சுவாத்மா ராம பரஹா என்ன என்ன அர்த்தம் ஆத்மான் ராமன்னாலும் ஆனந்தம்னாலும் ஒன்றுதான் சுவாத்மா ராம பரகா ஆத்மானந்தமே உடையெடுத்தவனாக என்ன அர்த்தம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கான் அவனுக்கு வந்து அந்த ஞானம் ரொம்ப திருடமாயிடுது மருந்துக்கு கூட அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை விவகாரங்கள்லாம் அதனால அனிஷம் அனிசம்னா அர்த்தம் அகர்ணிசம் இரவும் பகலும் அர்த்தம் இரவும் பகலும் ஆத்மானந்தத்தையே உடையவனாக சுக சுகனஹ் அர்த்தம் அப்படியே அப்படி பேர் ஆனந்தம் ராமகம் ரமிக்கிறவன் அர்த்தம் மகிழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அப்படின்னு அர்த்தம் ராமஹ மகிழ்ச்சி சுககணம் சுகம் குறைவில்லாத ஆனந்தம் அர்த்தம் சுக சுகனா ஜீன் அபி சகா முக்தஹா சுகா ஆனந்தமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னன்னா சகா ஜீவன் அபி முக்தா அத்தகைய மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்து அது மாத்திரம் இல்லை வாசம் பண்ண அவன் ஜீவன் முக்தன்னு சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முக்தனேன்னு சொல்லியாச்சு ஜீவன் முக்தியை சொல்லியாச்சு அடுத்தபடியா என்ன சொல்லுகிறார் பிராரப்தம் கழிந்தவுடன் ஜீவன் முக்திக்கு லட்சணம் என்ன தெரியுமோ பிராரப்த கர்மத்தை அனுபவிப்பதற்கு பேர் தான் ஜீவன் முக்தி ஞானத்தோடு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த உலக உடலில் இருக்கிற இன்பத் துன்பங்கள் அனுபவிக்கிறோம் ஆனால் அறிவோடு இருக்கும் அறிவோடு இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணிருக்கோம் பிராரப்த கர்மத்திலருந்து விடுபட்டு இருக்கோம் உடம்பு இருக்கிறதுனால பிராரப்த கர்மம் இருக்கு எப்படி மனசு உடம்பும் இருக்கிறதுனால பிராரப்த கர்மம் இருக்கு அறிவில் இருக்கிறதுனால அந்த பிராரப்த கர்மத்தில் விடுபட்டு இருக்கும் ஞானத்தினால முக்தனா இருக்கும் உடம்பு மனசால பத்தனா இருக்கும் சொல்லிடக்கூடாது பிராரத்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் ஞானத்தினால முக்தன் சரீர திருஷ்டியா கர்மத்தை போக்தா பிராரப்த கர்ம போக்தா சரீர திருஷ்டியா பிராரப்த கர்ம போக்தா ஞான திருஷ்டியா முக்தா ஞான திருஷ்டியா முக்தா நல்லா விடுபட்டுருக்க போக்தாவாக இருந்தாலும் அந்த போக்திருவம் அவனை சிறிதும் பாதிப்பதில்லை சரி கஷபிதே பிராரப்தே கஷபிதே அது அடுத்த வரி விதேக முக்தியை சொல்லுகிறது பிராரதம் நீங்கிவுடன் பிரார்த்தே க்ஷித்தே பிரே க்ஷி சதி சதி சத்தமிஸம் நீங்கிவுடன் தே விலய முத விதே முடிம் வந்து லயம் தேகம் விலய விஷேஷ் லீயத்தை விலய விஷேஷ நன்றாக இந்த உடம்பும் ஒடுங்கி போகுது இந்த ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதங்களில் போகு போகிறது பர்திருஹரியோட வைராகிய சதகத்தில் கடைசியில் சொல்கிறார் மாத்தர் மேதினி தாத்த மாறுத சகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஹே பஞ்சபூதங்களே வாருங்கள் எல்லாம் உங்களுடைய உங்களுடைய அம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணுற வைராகிய சதகம் லாஸ்ட் ஸ்லோகம் மாத்தர் மேதினி தாத்த மாறு தகே அப்படின்னு ஆரம்பிக்கும் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் ஹே பஞ்ச எல்லா ஹே பஞ்சபூதங்களே என் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே என் மாத்தர் என் பூமியை வந்து தாயின்னு சொல்லுவார் மாத்தர் மேதினி தாத்த மாருத தாத்த மாருதன்னு சொன்னால் காற்று வந்து தந்தை தந்தையாகிய காற்று தாயாகிய பூமி சொல்லி ரொம்ப நல்லா சொல்லுவார் ஸ்லோகம் பூர்ணமாக ஞாபகத்தில் இல்லை கடைசி ஸ்லோகம் வைராக்கி சதகம் மாத்தர் மேதினி தாத்த மாருத சகே அப்படின்னு தொடங்கும் நல்ல ஸ்லோகம் அது விதேக முக்தியை அடைந்து விட்டு அவர் என்னன்னா உபாதி ரஹிதே சச்சித் சௌக்கியமையே அபாரே பரே மஜ்ஜதூ முழுகுன்னு என்ன உபாதி ரஹித்தை உபாதின்னு என்ன இந்த உடம்பு உபாதி உபாதி இல்லாம முதல்ல உபாதியோடு கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபியா இப்ப உபாதி இல்லாம சச்சிதானந்த ஸ்வரூபியா உபாதியோட கூடின சச்சிதானந்த ஸ்வரூபியா இருந்தோம் உடம்போட இருக்கும் போது உபாதி முக்தி வந்தவொன்னு என்ன ஆச்சுன்னா உபாதி இல்லாத சச்சிதானந்த உபாதி ரஹிதே அபாரே பரே சச்சி சௌக்கியமையே அப்ப கரை காணாத கடல் அபாரே பரே அதாவது எல்லையற்ற கரை காணாத அந்த சச்சிதானந்தத்தில் மூழ்குவாயாக சச்சிதானந்தத்தில் நான் கடைசியாக ஒரு தடவை நல்ல நீட்டாக அண்மைன்னு சொல்ல போறேன் நிறுத்தி ஒவ்வொன்றா சொல்ல போறேன் இப்போ நான் இதை சொல்லி முடிச்சுட அபாரே பரே உபாதி ரகிதே அபாரே பரே சச்சி சௌக்கியமையே மஜ்ஜத்து மஜ்ஜத்துன்னா என்ன அர்த்தம் முழுகட்டும் முழுகட்டும்னா என்ன அர்த்தம் அதே அதே இருக்கட்டும்னு சொல்லி அதுக்கு அப்படியே முழுகட்டும்னா என்ன அதெல்லாம் ஒரு வார்த்தை ஃபிகரேட்டிவ் ரியலாக முழுகிறதா இருக்கு எங்கே போய் எங்கும் நிறைய பிரம்மன்ல போய் முழுகிறேன் தான் என்ன அர்த்தம் அதோட ஆயிட்றா அதுவா ஆயிட்றான்னு அர்த்தம் ஆகிவிடுவாய் ஆகம் இதோட எட்டாவது ஸ்லோகம் முடிஞ்சது இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற மனோநாசம் வாசனாட்சய மனோநாசம்ங்கிற விஷயத்துல தான் நம்ம கொஞ்சம் சர்ச்சை பண்ண வேண்டியிருந்தது விசாரம் பண்ண வேண்டியிருந்தது நிதித்தியாசனத்தையே இதை கொண்டு வரலாம் ஒன்றும் தனியாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நிதித்தியாசனத்தை ரெண்டு விதமாக பண்ணலாம் மனசை மித்தியான்னு நினைச்சு தியானம் பண்ணுறதும் நிதித்தியாசனத்தில் ஒரு அம்சம் என்ன நான் பூர்ணமாக இருக்கிறேன்னு நினைச்சு தியானம் பண்ணுறதும் நிதித்தியாசனத்துடைய மற்றொரு அம்சம் ஆகையினால மனம் ஒரு மாயத்தோற்றம் என்று நினைப்பதும் நிதித்தியாசனத்தில் சேரும் நான் பிரம்மமாக இருக்கிறேன்கிறதும் நிதித்தியாசனத்தில் சேரும் ஆனால் இந்த வாசனாட்சயம்ங்கிறது என்ன பண்ணுறதுன்னா அந்த வாசனாட்சயம்ங்கிறது ஏதாவது நம்மக்கிட்ட வந்து கெட்ட இன்னும் பலமாக இருந்தால் அதை நாம் தனியாக சாதனை பண்ணி அது இதிலேயே வந்துவிடும் இதில் உபாசனையிலேயே அந்த வேல்யூ மெடிட்டேஷன் சொல்கிறோம் இல்லையோ அந்த குணத்தியானத்திலேயே சத்குணத்தியானத்திலேயே அது கொண்டு வந்துவிடலாம் அதனால் வாசனாட்சயம்ங்கிறது தனியாக அப்படி ஒன்று வச்சுருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது எல்லாரும் பண்ணித்தாகணும்னு அவசியம் இல்லை பண்ணினா நல்லது நல்ல தியானம் பண்ணி பண்ணி நல்ல திருடமா வச்சிருந்தா ரொம்ப நல்லது தானே நமக்கு அதுதான வேலை வேற என்ன வேலை பிறந்திருக்கிறதே மோட்ச தடையறதுக்கு தான் அது மோட்ச தடையறதுக்கு ஞானம் கிடைச்சி ஞானத்தை இது பண்ணி அதுதானே நம்ம பண்ணணும் வேணும்னு தப்பு கிடையாது தாராளமாக பண்ணலாம் அடுத்தது ஒன்பது அதனால எதுக்கு இது இப்படி சொல்றேன்னா அதை வந்து நாம வந்து ரொம்பவும் கண்டனம் பண்ணலை அதே சமயம் நாம ரொம்ப ஏற்றுக்கவும் அதனால் இது வந்து அப்படி ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கு இப்போ இந்த யோக சம்பிரதாயம் யோகத்தை மிக்ஸ் பண்ணுற வேதாந்த சம்பிரதாயம் அப்படி ஒன்று இருக்குது அதனால் ஓகே பரவாயில்லை வேதாந்தத்தை வேதாந்தத்தில் ஒன்றும் தவறில்லை அதெல்லாம் கிளியராக சொல்லிவிட்டு தான் அதை சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது அது சமாதி அபியாசம் பண்ணுறது நல்லது சமாதி அபியாசம் நல்லா பண்ணிடுவோமுன்னா ஞான மற்றவங்க சொல்கிற சமாதி சமாதின்னு வந்தோடனே அந்த ஆளை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணுறது சுத்துறது இதனால் சமாதி வந்து ஜனங்கள் ஏதோ அப்படி இப்படிலாம் பண்ணி பரிசு பண்ணிடக்கூடாது அது வந்து நமக்கு வேணும் நமக்கு ஞான விஷ்டிக்காது அப்படி அடுத்த ஸ்லோகம் இத்தம் வேதவச்சோபிரேவநிய மாயா் சனாத்திண आनंदरूपाम् यता। आनंदरूपाम् यता। श्रद्धा भक्ति, भक्ति अस्मान ஆனந்தூம்திருத்தயுமா அன்வி இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கிறார் உபசம்ஹார சப்ஜெக்டை நிறைவு செய்கிறார் ரொம்ப அழகாக நிறைவு செய்கிறார் அவர் சொல்கிற கருத்தை நான் சுருக்கமாக சொல்கிறோம் நாம் இந்த வேத வார்த்தையில் நாம் வேத வாக்கியங்களின்படி வாழ்வதற்காக நாம் அடி இதில் இந்த ஜீவ யாத்திரையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் வேத நெறிப்படி வாழ்வதற்காக காலெடுத்து வைத்திருக்கிறோம் சனாதன தர்மமாகிய வருணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பவர் கடைபிடிக்கின்ற விஷயத்திலே நாம் யாத்ரீகர்களாக இருக்கிறோம் நாம் எவ்வாறு முறையாக சாதனங்களை கடைபிடித்தால் அந்த ஆனந்த வடிவமான மோட்சப் அடைவோமோ அவ்வாறு நாம் ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் விளங்குவதற்கு நம்மை குருநாதர் அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அஸ்மான குருதத்யா நமக் நம்மை குருநாதர் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் ஒன்று சொல்றேன் இத்தம் வேதவச்சோரேவ நியத்தை மாயம் யாத்ரிக்கா இவ்வாறு வேத வாக்கியங்களால் கூறப்பட்ட வழியில் நாம் யாத்ரீகர்களாக இருக்கிறோம்னு தொடங்குகிறார் விளக்கமாக அடுத்த வகுப்பிலே சொல்லுகிறேன் ஓம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் ஓம் சாந்தி ஹரி ஓம்